ஒன்பது அல்லாஹுவின் தூதர் செல்ல அல்ல செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்னை நீங்கள் காணும் வரை தொழுவதற்காக எழாதீர்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் இதை அபு பதாதாரதிகள் எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்